வணக்கம் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நையின் பொது அறிவுக்கு வியலுக்காக கந்தர்ப்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எழுத்தாளர் நயபால் அவர்கள் இலக்கியத்திற்காக நோபல் பிரச்சினை பெற்றுள்ளார் இரண்டு டாக்டர் மகேஷ் சர்மா அவர்கள் மூன்று புத்தகங்களை எழுதிய இடம் புதுடெல்லி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் நாசா இருபத்தி இரண்டு சேர்க்கை விண்வெளிக்கு ஏவதற்கு திட்டமிட்டுள்ளது நான்கு எழுத்தாளர் நயபால் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசனை பெற்றுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எந்த இரு ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய நீர்வள ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இரண்டு இந்தியாவில் முதல் மூன்று நீர் விமான தளங்களை எங்கு அமைப்பதற்கு மத்திய விமானத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மூன்று MDMC டி எம் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார் நான்கு வரலாற்றை மாற்றியமைத்த பெண்கள் பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி